பயன்படுகிறது தக்காளியில் என்ற வேதி மிகுதியாக உள்ளது லைனின் தக்காளியலையோ அல்லது தக்காளி சாறாக வந்தால் கோலன் வீக்கத்தை வற்றச் செய்யக்கூடியது என்னென்ன உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் உறவுகளே மீண்டும் சந்திப்போம்